சதாவசா அமதாச்சாரிய வந்தே பரம்பாஸ்மதிபுராலம் சங்கரம் லோக்கம் சங்கராச்சாரியம் கேஷவாணம் यूद्रपाश्यतौ वंदे भगवपुन स्वंत वै ऋकारस्तर्त अरो गुर दीयरो गुररात्मे मूर्ति व्योमव्या देवा, पश्ये தஷிணா மூர்த்தே நமக்கணேயமே பதிரம் பிரியா ஸிர்து வாஷேமேவா இோ வச ஸ்வூஷா விவே அரிஷனேமிஸ்பதிர் தாத்து ஓரி வோம் ஸ்ரீகுரு நமஹோ மூணு ஒண்ணு நாள் பிரணோஹயூர் பாதி விஜானன் விவன் பீட ஆமரதிக்கிய ம விதாம் வரிஷ்ட இது வந்து நம்ம கடைசி வகுப்புல பார்த்தோம் பிரம்ம விதாகாம் வரிஷ்டம் வரிஷ்டம்னா சூப்பர் லிட்ட டிகிரின்னு பார்த்தோம் அதேபடி ஞானியில வந்து மூணு விதமா இருக்க முடியும் இல்லையா லெவல் செகண்ட் லெவல் கிரேட் லெவல் எப்படி பண்ண முடியும் சார் நெவர் அல்லது அவர் வந்து ஒன்றும் பேசாம மௌனமா இருந்தார்னா கிரேட் ஞானி பேசிக்கிட்டே நம்மளை மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவர் ஞானியே கிடையாது நம்மளை மாதிரியே இருக்காரு இப்படில் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் நம்ம லெவலில் ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா இல்லை பட ஆசிரமம் வச்சிருந்தானா அவர் பெரிய சுவாமி ஒண்ணுமே இல்லை நம்ம மாதிரி தானே சரி அவர் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கார் இப்போல இருக்கு சரி அவர் சாமி சாமி சாதாரண சாமி இதெல்லாம் கிரேட் எல்லாம் வரிஷ்டம் அது இப்படி கிடையாது வணம் மாத்திரமே போரும் ஞானம் அடையிறதுக்குன்னா தி கிரேட்டஸ்ட் ஞான் சிரவணத்தோட மனனம் தேவைப்பட்டதுன்னா செகண்ட் லெவல் வரியன் வரிஷ்ட வரியன் இல்ல இல்ல சிரவணம் மனனன் நிதித்தியாசனம் மூணு தேவைப்படுற அப்படி இருந்தா விதுகு ஓகே விதுகு வரியன் வரிஷ்டா அந்த சம்ஸ்காரத்தை பொறுத்திருக்கிறது அந்த பர்சன் ஞானியா ஆகிறதுக்கு சிரவணத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது சீரியஸாக கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா சிரவணம் ஆகிடும் ஞானம் கிடைச்சிடும் ஞானம் ஞான நிஷ்டையாகிறது கஷ்டம் அதுக்கு சில பேருக்கு மனனும் தேவைப்படுறது சிலருக்கு வந்து நிதித்யாசனம் தேவைப்படுது ஓகே இப்போ இந்த கிளாஸ்லேயே நமக்கு தெரியும் நாம் வந்து விதுகு லெவலில் இருக்கமா வரியன் லெவலில் போலமா வரிஷ்ட லெவலில் போலமா அப்படின்னு இந்த கிளாஸ்ல தெரிஞ்சிடும் பேசிக் படுத்து உபனிஷன் சொல்றது நம்மளை பத்தி அதுனால ஆனா இப்படி அடைஞ்சுட்டானா ஏதோ விதத்தில் அடைஞ்சுட்டான் ஞானத்தை அப்படி அப்படிப்பட்டவனுடைய நிலைக்கும் பேச்சுக்கு அங்க இடம் இல்லை சதா காலம் பேசிட்டு மாட்டான் மௌனமா ஆயிடுவாங்க தேவையானது பேசுவான் தேவையில்லாததை பேச மாட்டான் முதல்ல எனக்கு நமக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லாதது அதை பத்தி டிஸ்கிரிமினேஷன் நம்ம பண்ணி நான் பேசுறதெல்லாம் எது சரி எது தவறு எவ்வளவு தேவை எவ்வளவு தேவையில்லை அதுவே தெரிஞ்சிருக்கணும் முதல்ல அதுவே டிஃபிகல்ட் தான் ஸோ அப்படி இருந்தா நீங்க வந்து தேவையில்லாததை பேசறலன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க மௌனி இப்ப அண்டர்ஸ்டு ஆயிருக்கும் பாருங்க ட்ரை பண்ணி ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க தேவை தேவையில்லாதது இந்த வாரம் முழுக்க பேசறதில்லை தேவையில்லாத பேச்சு குறைக்கும் வாரம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க அப்போ அப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்கள மௌனமாயிட்ட பேசறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நம்ம தெரியும் தேவையில்லாத நமக்கு தான் தெரியும் அது வெளியே அவங்ககிட்ட சொல்லக்கூடாது இல்லை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லக்கூடாது நமக்கு நமக்குள்ளார வச்சுக்கணும் ஓகே அது கண்டுபிடிச்சிடும் மௌனி அப்படி அர்த்தம் அப்படி அது மாதிரி இல்ல ஆத்ம கிரீட்டா ஆத்மரதி அவன் தன்னில் தானாக திருப்தி உள்ளவனாக சந்தோஷம் உள்ளவனாக இருக்கான் ஓகே அதனால எப்படி இருப்பான் யாத்மரேவ சாத் யரதிரேவ சாத் ஆத்மிருப மாணவ ஆத்மன் சந்த காரியம் நிதிய கிருஷ்ணிஷன் உபனிஷத்து இதையே பண்றாடு தசிய காரியம் அவனுக்கு ஒரு காரியமும் அங்க செய்யறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார் அவன் செயல் செய்பவன் அப்போ இங்க செயல் செய்யறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றது பகவத்கீதையில அப்போ அவன் செயல் செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அப்படி செய்தால் செயல் எதுக்கு செய்வோம் ஒண்ணு வந்து நம்முடைய பாப புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு செயல் பண்ணலாம் ஓகே அது வந்து ஜனங்கள் சாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க பாபமோ புண்ணியமோ ஏதோ கிடைக்கும் நம்ம செயல் அல்லது சாதகர்கள் எது பண்ணுவாங்க சித்த சுத்திக்காக பண்ணலாம் ஓகே ஒர்க் பண்ணலாம் கர்மா ரெண்டு விஷயத்துக்கு தான் இருக்கிறது வேற எதுக்கு செய்ய முடியும் அப்பானத்தை அடைஞ்சா கர்மம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் சித்த சுத்தியா இருக்கணும் கர்மயோகியா இருக்கணும் அல்லது அவன் வந்து பாப புண்ணியத்தை பண்ணிட்டு இருக்கணும் போட்டுலாமா போட முடியாது அடைந்தவன் ஞானி கூட கர்மம் பண்ண முடியும் சித்த இல்ல பொருள் சம்பாதிக்கிறதுக்காக எந்த காரணமும் இல்லாம செயல் முடியும் இது நம்ம டைஜன் பண்றதே கஷ்டம் எந்த விதமான காரணம் இல்லாம போய் செயல் பண்ண முடியுமா அதனால செயல் அதனால அந்த விஷயத்தை நம்ம கடைசி வகுப்புல பார்த்தோம் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் இந்த ஞானத்தினுடைய மகிமா அது அடைய வேண்டிய விஷயம் அதனால ஆத்ம அவன் தண்ணில் தானாக சுகமாக இருப்பான் நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு லாட் ஆஃப் ஈவன்ட் வேணும் நமக்கு ஓகே அது வந்து சிஎம் கொடுத்த டிவி போது வேணும் இருக்க தேவது ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படுறது காலையிலிருந்து ஒண்ணும் இல்லாம இப்படியே சொமா இருந்து பாரு பைத்தியம் பிடிச்சிருவோம் என்னாச்சு உனக்கு ம பிடிச்ச மாதிரி இருக்கான் பாவம் இது வேற சொல்லுவான் இருக்கான பரபிரம மாதிரி இருக்கானே துயரத்தில் அப்படி இருக்கிறது கஷ்டம் அது அன்னார்மலா இருக்க மாதிரி இருக்கும்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவன் எப்படிப்பட்ட ஆத்ம கிரீட்டகா ஆத்மரத்தை தண்ணில் தானாக திருப்தி உடனே வேற எதுவும் தெரியல ஓகே நமக்கு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தா பேசணும் பேசலன்னு என்ன செய்யணும் சாப்பிடணும் என்ன பண்ணணும் தூங்கி போயிடும் தூங்காம சாப்பிடாம பேசாம சும்மா நான் இருந்து பாரு ஒரு டூ அவர்ஸ் இருந்து பாரு சும்மா சும்மா இருந்து பாரு சும்மா தான் இருந்து பாரு கஷ்டம் சும்மா இருக்கிறது அதனால ஞானி எப்படி இருப்பானா இருப்பான் சுகமா இருப்பானா சுகமா இருப்பானா நமக்கு வந்து எப்ப பேசணும்னு தோணும் நான் வேற மௌனவர் தான் அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன் மெடிட்டேஷன் முடிச்சுட்டேன் அப்படி சொல்லுவான் சில பேரு மெடிட்டேஷன் மெடிட்டேஷன் முடிச்சுட்டேன் தெரியுமா அப்படி அப்படி கிடையாது நான் உபவாசம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கூட அப்படின்னா அவன் உபவாசத்துல எப்படி இருந்திருப்பான் இப்போ அப்படின்னு அர்த்தம் அப்ப உபவாசத்தினுடைய முக்கியத்துவம் போய் எப்ப உபவாசம் முக்கியத்துவம் ஆகும் அதை பத்தின கற்பனை போயிடும் இந்த மாதிரி டைஜஷன் பண்றதே கஷ்டமா இருக்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்புறம் புரிஞ்சாதான் டைஜஸ்டன் பண்றது கஷ்டம் இல்லைன்னா டைஜஸ்டன் பண்றது இப்ப என்ன சொன்ன இதெல்லாம் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கிறது ஓகே இது நான் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதுதான் நியாயமான கேள்வி சில சமயம் என்ன செய்வோம் அந்த ரிஷி பத்தி அந்த ஞானி பத்தி இந்த யோகியை பத்தி எல்லாரும் பத்தி பயோடேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நீங்க எப்படியெல்லாம் எதுக்கு கேட்கிற சொல்லு சும்மா காஸ்டிங் தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் எதுக்கு முதல்ல வந்து சப்போஸ் கேட்டுக்கிறதுன்னு எதுக்குன்னா அதையாவது சொல்ல தெரியணும் அடையறதுக்கு நான் கூட அந்த மாதிரி நிலைய வர்றதுக்கு இந்த மாதிரி எந்த விதமான புற ஐட்டங்கள் வெளிய ஐட்டங்கள் இல்லாம ஒருத்தன் சந்தோஷமா அடைய முடியுமா நிஜமாவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு திருப்தி ஆகிறது இத்தனை பாடுபடுறோம் இல்லையா இத்தனை ஸ்கூல தேடி சேர்க்கிறோம் இத்தனை ஜாப் வந்து அவன் வந்து கடைசியில வந்து இந்த இதெல்லாம் வந்து கொத்தால் எல்லாம் பொக்கின் போவான் இதுல லாரியில வந்து அது கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கும் அங்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒ கிடலந்து முக்கியமானது இது ரெண்டும் நம்ம வந்து அப்பப்ப போட்டு போட்டு கேட்க வேண்டிய மந்திரம் இது இந்த சீரிய இன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் ரெகுலரா அப்பப்ப கேட்டிருந்தா கூட போறோம் நல்லா இருக்கும் சத்தியல்தபேஷ ஆத்மா சமக் ஞானே பம்மச்சரியேண நியம் அந்த ஜோதிமோஹி சு யம் பி யீணோஷ விதோ தானே ஹேப்பா சத்யசிய பரமம் நிதானம் இப்போ பிரச்சனை எங்க வருது நான் என்ற சொல்லுல ப்ராப்ளம் நான் என்ற சொல்ல மிக்சிங் இருக்கிறது ரெண்டு கலப்படமா இருக்கிறது சாட்சி சைத்தன்யமும் அகங்காரமும் கலந்து படிச்சோம் ஓகே இங்க நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை நம்ம முன்னாடி சொன்ன மந்திரத்துடைய ஆத்ம ரதிகை ஆத்ம திருப்தகா இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துடும் சொல்லுக்கு அகங்காரத்தை கிளைம் பண்ணணுமா அல்லது சைத்தியம் அது அகங்காரா பண்ணிட்டு முடிஞ்சோம் ஈஸியா முன்னாடி சொன்ன ஸ்லோக மந்திரத்தில் நீங்களும் உங்களையும் போட்டுக்கலாம் பண்ண போகிறோம் சாட்சியா அல்லது அகங்காரத்தியா ஓகே உபநிஷத்து உபதேசம் பண்றது சாட்சி சைத்தன்யம் உன்னுடைய உன்னுடைய மெயினான விஷயம் ஓகே அதை புரிஞ்சுக்கோ இல்ல என்ன பார்ட் முக்கியம் சாட்சி சைத்தன்யம் புரிஞ்சுக்கோ அகங்காரம் விவகார யோகியதா கடவத் ஓகே அகங்காரத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ண அது நானும் கிடையாது என்ன களிமன் தான் அது என்றது அல்டிமேட் கிடையாது அது அகங்காரம் மாதிரி அகங்காரம் என்னுடைய கிடையாது அகங்காரம் மை நேச்சர் என்ன இன்ட்ரென்சிக் நேச்சர் என்ன மை நேச்சர் சாட்சி சைத்தன்யம் எப்படி தெரியுது எப்படி பிரூஃப் எப்படி பிரூஃப் சுசுப்தி அவஸ்தையில தூக்கத்தில் அங்க அகங்காரம் டிசால்வ் ஆயிடுறது அகங்காரம் நாட் அவைலபிள் அகங்காரம் அங்க கிடையாது உங்க தூக்கத்துல அகங்காரம் கிடையாது அப்ப மூணு அவஸ்தையில் ஒரு அவஸ்தை கம்ப்ளீட் அவுட் ஓகே அகங்காரம் எவ்ரிதிங் அவுட் ஆயிடுது அங்க சாட்சி சைத்தன்யம் இருக்கா இல்லையா இருக்கு ஓகே அதனால இதனால என்ன பெனிஃபிட் ஆத்ம ரிக் என்ன செய்ய அகங்காரம் அப்படின்னா நான் வந்து ஆத்ம சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் அதை கிளைம் பண்ணணும் உபநிஷத்து ரெண்டுத்தையும் சேர்த்து நீ எது எடுத்துக்கோ இது வந்து செகண்டரி இது பிரைமரிப்பா உனக்கு எது வேணும் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் எது வேணுமோ நீ எடுத்துக்கோ நீ அகங்காரம் எடுத்துக்கன்னா துன்பப்படு சம்சாரத்தில் இரு ஓகே சாட்சி சைத்தன் ஆத்மரதிக ஆத்ம திருப்தா உன்னில் சந்தோஷமாக இருக்கலாம் நீ என்ன சாய்ஸ் எடுத்துக்கிறியோ சூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி எடுத்த அதனால இங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சீக்கர்ஸ் சாதகர்களும் எனக்கு வந்து செல்ஃப் நாலேஜ் தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்ட இதுதான் எனக்கு வேணும் அப்படிம் பண்றது எனக்கு joy joy அந்த பூர்ணமானதோ எது சத்தியமோ அது நான் அறிஞ்சாக தாற்பம் தாற்பயம் என்ன மைய கருத்து நிறைய விஷயம் சொல்லுவான் அதுல மைய கருத்து எது இருக்கிறதோ நான் புரிஞ்சுக்கணும் அந்த புரிஞ்சுக்கணும் அப்படி யார் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்களோ இதுதான் சத்தியம் இதுதான் வாழ்க்கை இதுதான் பூர்ணம் இதுதான் திருப்தி அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டவங்க என்ன செய்யணும் பண்ணணும் தயார்படுத்தணும் ஓகே மை அகங்காரம் இஃப் ஐ ஹாவ் டிசைட் டு ஓன் மை லைஃப் ஓன் மை சாட்சி சாட்சி சுரூபம் ஐ சுட் டூ நான் என்ன பண்ணணும் அதுக்கு சொல்றேன் கேளு சவுனுக்கா இப்படி திடீர்னு ஒரு கேள்வி கேட்டிய சரி சொல்றேன் கேளு அப்படின்னு இங்க அங்கீத சொல்றாரு என்ன பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தில் நான் சொல்றத கேட்டேன் நான் சொல்றது நிச்சயமா நீ அடைஞ்சிட முடியும் மூக் மாமிரு அந்த வெள்ளி பெஞ்சு அப்படி நைசா எப்படி ஸ்மூத்தா வெளியில வருதோ அது போல இந்த சம்சார பந்தத்திலிருந்து மெதுவா ஸ்மூத்தா நீ வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும் சொல்றேன் கேள் அஞ்சு ஆறு மந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கோ பத்து தடவை நூறு தடவை போட்டு கேள் புரிஞ்சுக்கோ அதை கேட்டுக்கோ அப்ப சாஸ்திரம் நம்மளை வந்து யோகியதைய சொல்லின்றே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது பண்ண அதை பண்ணு இதை பண்ணு இதை இருக்கு திருப்பி திருப்பி அதனால சாஸ்திரம் வந்து நாட்டு இன்டலக்ட் ட்ரில் கிடையாது ஓகே சோ பிராக்டிகல் பிராக்டிக்கல் வேதாந்தா அண்டு தியரட்டிக்கல் வேதாந்தம் வேதாந்தா எது பிராக்டிக்கலோ அது வேதாந்தம் தேர்ட்டிகளா கொடுக்கறது வந்து இன்டெலக்ட் இன்ட்ரஸ்ட் எப்படி வரும் இப்படி உட்காந்து இது கை காலம் போட்டு உக்காந்து அனுஷ்டானம் அனுஷ்டானம் பண்ணாதது எதுவும் பிரயோஜனம் இல்ல அங்கிரஸ் சொல்றாரு ஆச்சாரியர் இங்க வந்து உனக்கு சுருக்கமா நிறைய இருக்கிறது நாலு பண்புகள் சொல்றேன் அதை மாத்திரம் புடிச்சுக்கோ உனக்கு வந்து அந்த கெதி வந்துரும் அப்படி சொல்றாரு ரொம்ப பிரியா லிஸ்ட் எல்லாம் வந்து நான் கிருஷ்ணா மாதிரி சொல்ல போறதுல சொல் புரி கஷ்டம் நான் என்ன ஜெயிக்கிறது தான் கஷ்டம் வீட்டுல வெளியில எல்லாரையும் என்னத்தையா கொடுத்து ஜெயிச்சுள்ள ஒரே ஒரு ஆள் எனக்கு அடங்காதால் நான் என்ன ஜெயிச்சாகணும் அதுதான் ஓகே அதனால இது என்னன்னா சத்தியம் முதல்ல எடுத்துக்கலாம் இல்லையா இந்த சத்தியம் தொடர்ந்து வந்து பாருங்க இல்லையா சத்தியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பா இருக்கிறது இந்த சத்தியம் வந்து ரெண்டு ஆங்கிள் யோசிக்கலாம் வந்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது வந்து பிலாசபிக்கல் காண்டக்ட் ஓகே அப்ப சாதாரண லெவல் என்னது அப்படின்னா சாதன எத்திக்கல் கான்டெஸ்ட் சொல்றதுன்னா சத்தியம் என்றது வாய்மை பண்பு ஓகே ஒண்ணு வந்து மீன்ஸ் இன்னொன்னு வந்து எண்டு இதுல எது மீன்ஸ் எதுல எண்டு எத்திக்கல் வாய்மை சத்தியம் பேசுறதுமே அது உண்மையை பேசுறத அது வந்து மீன்ஸ் சாதனம் து சாத்தியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஓகே இந்த சத்தியம் சாதனை பயன்படுத்தி சத்திய தடைய என்ன புரிஞ்சுக்கோ அப்ப பேசுறது சத்தியமா இருக்கணும் வாய்மையா இருக்கணும் அதனால ட்ரூத் அண்ட் ட்ரூத் கேபிட்டல் டி ட்ரூத் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் ஸ்மால் டி ட்ரூத் வாய்மை அப்படி வச்சுக்கலாம் தெரிய அங்க சத்தியம்மை இருக்கிறது உண்மையே போய் பேசக்கூடாது பேச முடியாத இடத்துல என்ன செய்யுது மௌனமா இருத்தமும் வெரி வெரி இம்பார்ட்டன் திரும்ப திரும்ப சொல்றது பாருங்க இங்க போனா அந்த கிளாஸ்லையும் வாய்மை இந்த கிளாஸ்ல வாய்மை காலையில போனாலும் வாய்மை சொல்றீங்க என்ன அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் பகவான் கிருஷ்ணா கீத சொல்றது அனுத்வேகரம் உன்னுடைய சொல்லு யாருடைய மனசு புண்படுத்தப்படாது நான் பேசுறது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓகே வருஷம் முழுக்க வாழ்க்கை முழுக்க யாருடைய மனசு புண்படுத்தாம பேச கத்துக்கணும் ஓகே அப்படி பேசும்போது எப்படி இருக்கணும் சத்தியமா பேசணும் உண்மையை பேசணும் அப்படி உண்மையை பேசும்போது எப்படி இருக்கணும் பிரியமா பேசணும் பிரியமா பேசும்போது எப்படி இருக்கணும் ஹிதமா பேசணும் நன்மை கொடுக்கறத மாத்திரம் பேசணும் அப்படி பகவான் சொல்றாரு மனு என்ன சொல்றாரு இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணி சொல்றாரு மனு மனு ஓகே முன்னாடி சொன்னது கீதா ஸ்மிருதி மனு ஸ்மிருதி சத்தியம் பிரியாத் சத்தியத்தை பேசினாலும் நீ எப்படி பேசணும் பிரியமா பேசணும் சத்தியம் பேசணும் பிரியமா பேசணும் சில பேர் பேசினா ரொம்ப அழகா இருக்கும் ஸ்டைல் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய அழகா இருக்கும் அதனால சத்தியம் பேசணும் பிரியமா பேசணும் சந்தோஷம் பேசேஷன் கொடுக்க முடியாது நீங்க கேட்கிற நல்லதுதான் பெரிய விஷயத்துக்கு தான் சொல்லுங்க ஆனா நிறைய இருக்கு முடியல பாருங்க கொடுத்தாச்சு தெரியல போயிட்டு வா கொடுக்க போறதுல முடிவு பண்ணல அதுக்கு இத்தனை சத்தம் வேற போட்டு அனுப்புற பேசும்போது சத்தியத்தை பேசுற அப்பிரியம் அப்பிரியமா கர்ண கடூரமா பேசாதே சொல்ற பேச்சில் டிசிப்ளின் வேணும் ஓகே சரி நான் பிரியமா பேசுறேன் நீங்க சொல்ற மாதிரி பிரியமா பேசுறேன் பிரியம் நான் பிரியா அன்று பேசாது பொ பேசாமியும் அதே சமத்தில் பிரியமாவும் ஏதாவது கர்ண கடுமா பேசக்கூடாது இதமா பேசணும் பொய் பேசக்கூடாது அதனால வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேதத்தினுடைய முக்கிய சத்தியம் சத்தியம் சத்தியத்தை பேசு அப்படி சொல்றது சத்தியம் பேசினா திரேட் அப்புறம் என்ன படிச்சோம் வேதாகா சத்தியமாயத்தனம் வேதாகா சத்தியமாயத்தனம் வேதத்தினுடைய ஷெல்டர் அதனுடைய இருப்பிடம் எங்க இருக்கிறது அப்படின்னா சத்தியத்தில் இருக்கிறது சத்தியம் தான் அதனுடைய இருப்பிடம் ஓகே அப்ப போய் பேசினா என்ன ஆகிடும் வேதா உன்னை விட்டு ஓடி போயிடும் கிளாஸுக்கு நீ வரலாம் ஆனா உபனிஷத்து உன் கையில இருக்காது எப்படியே இருபது வருஷமா பெஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அவர் அந்த ஆச்சாரம் போட்ட இந்த ஆச்சாரம் போன ஒன்னும் விளங்கல சுவாமி எதுவுமே ஏதோ சம்திங் ஏதோ குறையற மாதிரி இருக்கிறது பொய் பேசிட்டு இருக்கிய இப்ப சொன்னதே பொய் அதனால நியாயப்படி பொய் இருந்தா வேதாந்தம் ஓடி போயிடும் அடுத்தது போட்டா இது போட்டோம் பொய் உண்மை இருந்தா வேதாந்தம் அதனுடைய இருப்பிடம் பாரிசேஷ நியாய பிரகாரம் என்ன பொய் பேசினா ஒண்ணு விட்டு ஓடி போயிடும் கற்ற வித்தைகள் போயிடும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்ப எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை பேசிட்டு இருக்கணுமா தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் பேசினா கிட்ட பேசறது சத்தியமா இருக்கணும் நான் யதார்த்தவாதி மனசுல பட்டது அப்படியே சொல்லிவிடுவோம் பாருங்களேன் சொல்லிவிடல ஒரு பாய உங்க இருக்க மாட்டான் அதனால பேசுறது சத்தியமா இருக்கணும் உனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை பேசிட்டு கூடாது ஓகே இதுல அப்போ சோ இதுல வந்து சில பேர் என்ன சொல்லுவான் ஒரு பயல என்கிட்ட போய் பேச விட மாட்டேன்னு என்ன நான் மொத்த கான்ட்ராக்ட் இந்த பொய் பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது வேலைக்காரிய மரக்டர் நான் வேணா ஆபீஸ்ல போய் பேசணும் நீ என்கிட்ட போய் பேசக்கூடாது எப்படி எல்லாருக்கும் லாஜிக் என்னன்னா ஒரு திருடம் கூட இன்னொருத்தன் திருடுன்னு பொய் பேசுற திருடுன்னு வச்சுக்க மாட்டான் ஒரு அரசியல்வாதி வச்சுக்கணும் இப்ப எலக்ஷன் நடக்கப்படுறது இன்னொரு பொய் பேசுற எலக்ஷன் ரெண்டு பேரும் சொல்றான் ரெண்டு பேருமே கள்ளப்பயல அதனால பண்ணக்கூடாது அதனால வாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே என்ன ஒரு சாத்து கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போய் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில நடு ராத்திரி விட்டுட்டு இன்னைக்கு போங்க சாமி இப்படியே பஸ் ஏறி போங்க போய் நேத்துக்கு முந்தான முன்னாடி எப்படி எப்படி இல்ல சொல்லிட்டு வந்தேன் வாக்கு சுத்தமே இல்லை உடனே நான் இன்னொருத்தரை பார்த்து நான் பிரிப்பேர் பண்ணிட்டேன் போன கிடையாது நீ விட்டு நெக்ஸ்ட் பிளான் பண்ணி ஆகணும் அதனால இது சதர்ம சாதுக்கே இந்த கதின்னா அரசியல்வாதி சாதுல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் பொ கொஞ்சம் கூட பொய் பேசுறது தெரியாம போயிடுக்க வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும் அதெல்லாம் கூட தெரியாம சகஜமா இருக்கு நார்மலா இருக்கிறது ரொம்ப நார்மலா இருக்கிறது அதனால இதாப்ளம் சத்தியசீலன் வந்து ராமச்சந்திர பிரபு ஹரிச்சந்திர அவனுக்கு மூதாதையன் ராமச்சந்திர மூர்த்திக்கும் மூதாதையன் யாருன்னா இருந்தவன் வந்து தர்மபுத்திரன் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில சத்தியுமே பிரதானமாக இருந்தவர்கள் அதனால சோ நமக்கு வந்து கொடுத்த வாக்க வந்து காப்பாற்றணும் ஓகே யாரு கொடுத்த வாக்கு நான் இன்னொருத்தருக்கு சொன்னதையும் காப்பாத்தினா போறோம் நீ பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம் நான் சொன்னதையும் காப்பாத்தினா போறோம் அப்படின்னா பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும் நான் எட்டு மணிக்கு வரேன் கிட்ட பத்து மணிக்கு போனா போறோம் பன்னெண்டு மணிக்கு போய் நிற்போம் சொல்லு செயல் சிந்தனை மூணும் அவுட்டு இது வந்து அந்த ஆள் இருக்குல்ல அவ எட்டு மணிக்கு தான் எட்டு மணிக்கு சொல்லுவான் பத்து மணிக்கு தான் வருவான் நம்ம பன்னெண்டு மணிக்கு போனா போறோம் ரெண்டு பேருக்கும் ஒர்க் ஆயிடும் அதனால சொசைட்டில இந்த வந்து இந்த ப்ராப்ளமே எங்க வர்றதில்லை நாம கொஞ்சம் வித்தியாசமா இதை வந்து அவன் அங்கதான் ப்ராப்ளம் வருது அவனுக்கும் ப்ராப்ளம் நமக்கும் ப்ராப்ளம் நார்மலா இல்லாம இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு என்னும் புரியவே இல்லை அப்புறம் ஓ நாம அன்னார்மலா இருக்கணும்னு நான் புரிஞ்சும் நான் ஓகே சரி இதை விடுவான் அப்படின்னு அதனால சத்தியம்ன்றது நம்ம வாக்குல இருக்கிறவ டிசிப்ளின் பஸ்ட் விஷயம் ஓகே இந்த பேச்ச பேச்சு அதிகமா இருந்தா போய் அதிகம் வரும் பேச்சு குறைக்க ஓகே பேச்சு குறைக்க குறைக்க சத்தியத்தில் இருப்போம் பேச்சு குறைக்கிறது உங்களுக்கு ரெண்டு ஐடியா சொல்றேன் ஒரு ஐடியா என்னன்னா நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்களோ உங்களை பத்தி பேசக்கூடாது ஐடியா செகண்ட் ஐடியா எப்பெல்லாம் நீங்க பேசுறீங்களா இன்னொருத்தர் பத்தி குற்றம் சொல்லக்கூடாது எங்களுடைய தார்மீகமான ஹியூமன் ரைட்ஸ் கை வைக்கிறீங்க நீங்க ஒண்ணு என்ன பத்தி பேசுவேன் பத்தி குரன் சொல்லுவேன் புறம் பேசக்கூடாது இது வந்து பெரிய விஷயம் இது அடுத்த மந்திரமும் கொண்டு போறது சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் என்ன தபஸ் ஓகே தபஸ் நம்ம ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம் ஒன்னு வந்து தபஸ் வந்து சாதாரணமா நம்ம வந்து உபவாசம் இருக்கிறது மலை ஏறி வர்றது வந்து நடந்து வர்றது இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாம் பல தபஸ் இருக்கிறது அப்புறம் வந்து இந்த சபரிமலைக்கு போகும்போது அதெல்லாம் தபஸ் இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறது நிறைய விதமான தபஸ் இது முதல் லை அதாவது நம்மளுடைய மாஸ்டர் ஓவர் தி மை ஓன் பாடி கம்ஃபர்ட் வேண்டாம் ஓகே பெட் வேண்டாம் எனக்கு ஸோ இந்த மாதிரிலாம் விஷயத்த என்னுடைய பாடிக்கு வேண்டிய கம்ஃபர்ட் நான் நிறுத்திக்கிறேன்னு அதுக்கு பேரு தபஸ் இது தேவைப்பட்ட ஸ்ரீராமச்சந்திர பிரபு அவனை எழுப்புறதுக்கு உங்க வீட்டுல யார அம்மா எழுப்புவான் யாராவது ஒருத்தர் எழுப்பான் ரெண்டு பேரை எழுப்போம் காலையில அப்புறம் அந்த அர்ச்சனை பண்ற இவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியாது இவன் நிறைய திட்டின் அதெல்லாம் காதலே விழாது இல்ல கடைசியில் எழுந்துரு அப்படின்னு சொல்ல அந்ததான் காதல விடும் அப்பதான் எழுந்திருக்காவ முன்னாடி பேசினது வேஸ்ட் அர்த்தம் எழுந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் அர்ச்சனை பண்ணி இவ்வளவு நேரம் திட்டினா கூட ரைட்டா இருக்கும் வேஸ்ட் ஆகாம இருக்கும் அப்படிதான் இதெல்லாம் பண்றது இருக்கு நமக்கு வந்து நமக்கு சுகமா படுத்து தூங்கி பழக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணினா என்ன ஆகும்னா ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு அதுக்குதான் சொல்ல வந்தேன் நம்ம வீட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எழுப்புவான் அவனுக்கு நூறு பேர் இருப்பா எழுப்புறதுக்கு ராஜாதி ராஜன் இல்லையா தசர சக்கரவர்த்தியோட பையன் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கான் பையன் அவனுக்கு எவ்வளவு விசேஷம் இருக்கும் எல்லாம் நாத துந்துப்பெல்லாம் வச்சு எல்லாம் மழுப்பு எல்லாம் பழுப்பான் போய் ஸ்பெஷல் பெட் இருக்கும் எல்லாம் சிரிச்சு இருக்கணும் எல்லாரும் இருக்கும் அங்க பார்த்து டென்ஷனாக பால கொதிச்சுன்னு ஏங்கல பால் வேற குதிச்சுன்னு இருக்கிறது இப்படி நம்ம வீடு மாதிரி இருக்காது ராமச்சந்திர பிரபு வீட்டுல வீடாது என சுவாமி ஒருத்தர் கூட்டிட்டு போன உங்க ஆசிரமம் ஆசிரமம் என்ன சுவாமியே பங்களா பங்களா அப்படின்றா சரி அப்படின்னு சொல்லி சொல்லி பழக ஆசிரமத்துக்கு திருப்பி சொல்ற பங்களா தனியா பங்களா ஒண்ணு வாங்கி வச்சிருக்காரு ஓகே அத வந்து குறைச்சுன்னா அவருக்கு கோபம் வருது அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதனால ஸ்ரீ ராமச்சந்திர பருபம் எழுந்து அது மாதிரி சுகமா இருந்த பைய வயசு பையன் பதினாறு வயசுல எப்படி இருப்போம் அதுக்கு நிகர் வேற எதுவும் கிடையாது அப்படி ஒரு சுகமான தூக்கம் இருக்கும் அந்த மாதிரி வயசு பதினாறு வயசு பையன் வேற வந்து கூட்டிட்டு போயிட்டார் காட்டுக்கு விஸ்வாமித்தர் பதினாறு வயசுல கூட்டிட்டு போயிட்டு விஸ்வாமித்திரும் ராஜாவா இருந்து அப்புறம் பெருமை எல்லாம் தெரியும் அந்த பெருமை எல்லாம் தெரியும் சின்ன பையன் சொல்லிட்டு பண்ணி கொடுக்க ஒரு பெட் எல்லாம் பண்றார் ஒரு கட்டான் துறை என்னத்து பெட் முடியும் தர கூட்டிட்டு போயிட்டான் படிக்கும் போது இதுக்கு சபரிமலைக்கு போயிட்டு படுங்க அப்படின்னா பம்பா நதியில இப்ப ஒரே கூட்டம் கூட்டம் கிடையாது ஒன்னும் கிடையாது ரெண்டு பெட்ஷீட் நினைஞ்சு உள்ள படக்க வச்சுட்டாரு எழுதிக்கவே இல்ல ராமன் கௌசல்யா சுப்ரஜான் கேட்டிருக்கேன் இந்த பாட்டு அது விஸ்வாமித் பாண்டினது காட்டுல எழுந்திரப்பா கௌசல்யா புத்திரன் எழுந்துரு அப்படின்னா சும்மா தூங்கிட்டான் அப்படின்னு என்ன தெரியுது இந்த உடம்பு மேல அவ்வளவு தூரத்துக்கு வென்றவன் மாஸ்டரி ஓவர் தி மை ஓன் பாடி ஓகே அந்த மாதிரி இருக்கிறது இது செகண்ட் லெவல் என்ன சென்சஸ் இதுதான் சாதகர்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது அது வேணும் அது சாதாரணமா எல்லாருக்கும் போதும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கேட்கறதுக்கு எமோஷனல் இல்லாத மைண்ட் வேணும் வரத்துக்காக தபஸ் பண்ணும் கர்ம காண்டிக்கு உப சங்கரன் என்ன சொல்றாரு கர்ம இந்த உபவாசம் இருக்கிறது கர்ம காண்டிக்கு என்ன இந்த கண்ட்ரோல் நமக்கு வேதாந்த உபயோகமா இருக்கணும் அப்படி சொன்னார் இதெல்லாம் தபஸ் இந்த தபஸ் வந்து சண்டே கிளாஸ் விரிவா படிச்சோம் மூணாவது என்ன பிரம்மச்சரிய இது ஒரு ரொம்ப இம்பார்டன் பிரம்மச்சரி அரண்டு போயிடுவான் ஓகே பிரம்மச்சாரி அப்படி சொன்ன என்ன வேதிக் ஸ்டூடெண்ட் பேர் பிரம்மச்சாரி அப்ப நம்ம எல்லாம் யாரு வேதிக் ஸ்டூடெண்ட் அப்ப நம்ம எல்லாம் யாரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின் பேச்சுலர் கிடையாது பிரம்மச்சாரி நாட் பேச்சுலர் பேச்சில அட்லீஸ்ட் பேச்சு குறைத்தவன் பிரம்மச்சாரி அப்படி வேணா சொல்லே இன்னொன்னு இருக்கிறது வெரி பேமஸ் பிரம்மச்சாரின் ஒரு காரியத்தை அதனால பாத்தீங்கன்னா கிளாஸ் மாற்றி மாத்தி பண்ணிடுவான் நம்ம ஒண்ணு சொல்லி இருப்போம் கரெக்டா பரவாயில்லையா பிரம்மச்சரிய பிரம்மச்சரிய பிரம்மச்சரியம் மீன்ஸ் இல்லாம இருக்கிறது ஓகே அதுக்கப்புறம் செக்ஷுவல் பியூரிட்டி ஓகே பிரம்மச்சரியம் அப்படி சொல்றது அப்ப பிரம்மச்சரியத்தில் பதஞ்சலி யோகி அழகா சொல்றார் என்ன சொல்றா பிரம்மச்சரியம் பிரதிஷ்டான வீரியம் லாபச்சரியத்தில் ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு வீரியம் கிடைக்கும் பலம் கிடைக்கும் அந்த பலத்தினால அவனுக்குஷ்டைக்கு போறதுக்கான யோகியத கிடைக்கும் ஓகே எல்லா சாதாரண எல்லா விதமான ஜீவராசிகளும் இந்த பாலுணர்ச்சி மிருகத்துக்கு பறவைக்கலாம் நிறைய கிடையாது அது நபர் வாழ்க்கையில் தெரிந்துவே தெரிந்தது விவேகம் உடைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா இதனும் விவேகம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம லட்சியத்துக்கு என்ன மாதிரி கவர்ச்சியான விஷயங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம விலகி வரத்தான் புத்திசாலித்தனம் பிரம்மச்சரிய அனுஷ்டானம் வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகே அப்போ சொல் செயல் சிந்தனை மூணு கரெக்டா இருக்கணும் மோட்சத்திற்கு கிரகஸ்தாசிரம் பிரயோஜனம் இல்லையோ கிரகஸ்தசிரமம் இதுதான் கிரகஸ்த ஆசிரமம் சொல்லட்டுமே ஓகே ஆசிரமத்தை தேடி தானே மோட்சத்துக்கு போறோம் உன்னுடைய கிரகஸ்த ஆசிரமே ஆசிரமம் அங்க நீ முறப்படுத்திக்கணும் வாழ்க்கை வந்து வெரி மீனிங்ஃபுல் ஓகே அங்க முறைப்படுத்தி அந்த விஷயத்தை காப்பாத்தி ஜெயிச்சு வெளியில வரதான் வான பிரஸ்தம் அதனால விவேகத்தோட நீ சொல்ல வருது பிரம்மச்சரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பண்றது உபனிஷத்தை பதஞ்சலி எம்பசை பண்றாரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பிரம்மச்சரியம் அதனாலதான் நமக்கு வந்து டங் கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் பண்ணணும் வருக்சிம் ஒன்ட் ஒன்ட்லி பீப்புள் தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க எங்க போயிட்டு இருப்பா ஐடியாவே இல்லாம சுத்திட்டு இருப்பா ஓகே ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு ஐடியா இதுதான் வேதாந்த் இதுதான் மோட்சத்துக்கு கிடைக்கும் என்கொயரி பண்ணு விசாரம் பண்ணு என்ன விசாரம் பண்ணு நான் யாரு நான் யாரு ஆத்ம விசாரம் இதுக்கு பேர் ஆத்ம விசாரம் நான் யாரு நான் யாரு கொஞ்சம் நேரம் கட்சி யூ ஆர் இடியுடிய எது உள்ளத்துல இருக்கோ அது வரும் நீ எது சோர்ஸ் பண்ணிருக்கியோ அதுதான் கிடைக்கும் வித்தவுட் நாலேஜ் வித்தவுட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இல்லாம எப்படி பண்ண முடியும் பண்ண நீண முதல்ல அத கேட்டுக்கோ என் யோகித எப்படி இருக்கிறது நானும் போய் போய் உட்கார்ந்து சொன்ன ஒண்ணு ப்ராப்ளம் இருக்காது உலகத்துல வந்து ஒரு ஆள் வந்து சத்தம் குறைஞ்சிருக்கும் அதுதான் அத தவிர ஒன்னும் இல்லை ஓகே வினா அவர் வந்து இப்படிப்படி சொல்லிக்கலாம் அவர் ஏதாவது கேட்டாருன்னு பெரியா ஞானியா இருப்பாங்க உங்களுக்குள்ள கொதிச்சு இருக்கோம் நீ அதை எந்த மிஷின்ல கண்டுபிடிக்கிறது அது ஒரு மிஷன் கிடையாது மைண்டை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கிடையாது அது மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ எல்லா ஞானியும் பிராக்டிஸ் பண்ணிடலாம் இந்த பால் எல்லாம் பால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளையும் ஹிருதயத்தை அப்படி வச்சு வச்சா கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க முடியாது சூட்சமா அது ஸ்தூலம் சூக் கண்டுபிடிக்க முடியாது அதனால வேதாந்தாஸ்திரம் உபனிஷத்து பிரமாணம் பிரமாணம் என்னது இந்த முதல்ல எனக்கு அதுக்கப்புறம் சரியான ப்ராப்பர் நாலேஜ் வேணும் ஏறி எங்கயோ இறக்கி விட்டுருவா கிண்டில இறக்கி விட்டுருவா எந்த ஒரு பக்கம் போக என்கொயரி இல்லன்னா நம்ம தப்பா நடத்துக்க போயிடும் இல்ல நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்கோம் நான் வந்து இப்படி டிராவல் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே நார்த் முழுக்க டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டே இருக்கும்போது ஹிந்தி நான் ஏதோ ஒரு ஹிந்தி எல்லாம் இருக்கணும் பேச்சு குறைச்சிருக்காரு எனக்கு வேற பேசுறதுக்கு அப்புறம் வார்த்தை வரல ஆனா அச்சா நேச்சுரலா பேசணும் அவன் வந்து ஓ இவருக்கு நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன் என்ன சொன்னா இந்த ட்ரெயின் வந்து ட்ரெயினி குண்டா மாதிரி போய் நின்னுடும் ஒரு ட்ரெயின் இருக்கும் அதுல நீங்க ஏறீங்க போக முடியும் இருக்க நெருவு புரியல ஒரு அனுமானத்துல இருக்கணும் ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடி அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் போச்சு புதுசா வரவன் ரேணு குண்டால திருப்பதிக்கு இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வரும் திருப்பி அதே பாதையில் வரும் என்கொயரி பண்ணும் என்கொயரி பண்ணுக்கோ இது நாங்க வந்து இதுக்கு போனோம் சிவாஜி கோட்டைக்கு போனோம் பன்லால் கோட்டைக்கு போனா வந்து அங்கதான் தெரிஞ்சு என்கொயரி பண்ணும் என்கொயரி பண்ண நான் அவன் தெளிவா இத்தனை கிலோமீட்டர் போட்டு அவன் வெல் பிளான் சொல்றதுனாலதான் தெரிஞ்சது வந்திருக்க முடிய இருக்கிறது கோவா ஒரு கோடியில் கொஞ்சம் டவுட் வந்தது திருப்பி என்கொயரி வேணும் எங்கெல்லாம் வருதோ அங்க விசாரம் பண்ணணும் இங்க ஒரு சுவாமி இருக்கார் அவரை பார்த்துட்டு போம் அப்படின்னா அவர் நம்ம ஊர் சாமி நம்ம ஊர் சாமி கர்நாடகா போயிட்டே அவர்கிட்ட போன அவர்கிட்ட கூட நீங்க போற ரூட்டு போக முடியாது சுவாமி அது வந்து அப்புறம் அந்த எண்டில் போகும்போது உங்க காரை வந்து இப்படி பேக் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவ்வளவு ரூட்டு ஒர்ஸ்ட் அப்ப எப்படி போனோம் நீங்க அம்போலி போய் கோவா போனோம் ஐம்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா திருப்பி டைம் ப்ராப்ளம் டைம் ஐம்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா திருப்பி அப்படி போனா ஷார்ட் கட் இவர் ஷார்ட் கட்ல கூட்டிட்டு சுத்திட்டு என்கொயரி பண்ணல கேட்கறது இல்ல கேட்கல ப்ராப்ளம் புரியா அதனால எனக்குவைரி பண்ணணும் ப்ராப்பர் என்கொயரி பண்ண இல்லைன்னா ப்ராப்ளம் ஓகே அப்ப சம்னேக்கு சரியான நீ இந்த முடியாது புக்கடி அத படிச்சுனா படிச்ச மாதிரி இருக்கும் ஒன்னும் புரியாது அந்த புத்தகத்துக்கு அந்த புஸ்தகம் ஒரு நன்மை பண்றது நமக்கு ஸ்லோகம் சொல்றதுக்கு கரெக்டா அவ்வளவு அப்ப உபனிஷத்து புக் மாத்திரம் கூடாது உபனிஷத்து சொல்லி கொடுக்குற டீச்சர் ஒரு ஆள் வேணும் வேதாந்தம் பிளஸ் குரு வேணும் ஓகே வேதாந்தம் குரு காம்ப் அதனால வேதாந்தம் இல்லாம குரு இருக்க முடியாது குரு இல்லாம வேதாந்தம் ரெண்டும் பிரயோஜனம் இல்ல ஓகே வெறும் வேதாந்தம் இல்லாம குரு மாதிரி வெறும் புக் வச்சிருந்தது ரெண்டு ஜாயிண்ட் ஆகணும் எது மாதிரி பல்பு மாதிரி தான் பல்பு அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டு இப்ப வந்து கரண்ட் இல்லாம பல்ப் இருந்தாலும் பிரயோஜனப்படாது ஓகே இல்ல பல்ப் இல்லாம கரண்ட் இருந்தாலும் பிரயோஜனப்படாது ரெண்டும் இருக்கணும் ஓகே எது எது வந்து குரு எது சாஸ்திரம் அப்படின்னா பல்பு வந்து சாஸ்திரம் ஓகே கரண்ட் வந்து டச் பண்ணினா தான் பிரைட் ஆகும் டச் யூஸ் பண்ண பல்பு மாதிரி தான் பிரயோஜனப்படையாது ஓகே அப்போ இந்த சீக்கர் அந்த சாஸ்திரம் வேதாந்தமும் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் பிரைட் ஆகும் பிரில்லியன்ட் ஆகும் அதனால குரு ஸ்தோத்திரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த குருநாதருக்கு வந்து ஒரு பியூட்டிபுல் டைட்டில் கொடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு டைட்டில் இருக்கு குருநாதருக்கு ஒரு டைட்டில் என்ன டைட்டில் வேதாந்தாம் அம்புஜ சூரியகா அப்படின்னா என்ன அர்த்தம் தாமரை இருக்கு லோட்டஸ் இந்த லோட்டஸ் தாமரை பியூட்டிஃபுல்லா விரிஞ்சா அழகா இருக்கும் அதனுடைய இதழாம் இருக்கும் இல்லைன்னா இப்படி கூம்பி போயிருக்கும் கூம்பி போய் இப்படி இருக்கிற தாமரைக்கும் அப்படி மலர்ந்த தாமரைக்கும் அப்படி இருக்கும் இல்லையா பியூட்டிஃபுல் அழகா இருக்கும் இது மலர்றதுக்கு சூரியன் இருக்கு அந்த சூரிய கதிர்வீச்சு அது மேல பட்டா தான் அது அப்படியே மலரும் ஓகே சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வேதாந்த அம்புஜ சூரிய அந்த குருநாதருக்கு பேரு அம்புஜ சூரிய அந்த சூரியனா சூரியன் லைட் பட்டா தான் இருக்கும் அதனால உபனிஷத்துக்கு உபனிஷத்து மாத்திரம் போறாது என்கொயரி அதோட குருவோட சேர்ந்து என்கொயரி தட் கால் சம்மக் நாலேஜ் சம்மக் நாலேஜ் நமக்கு கிடைக்கும் நாலு விஷயம் சொல்றேன் அப்ப சத்தியம் தபஸ் பிரம்மச்சரியம் சம்யக் ஞானம் அதனால இது வந்தாதான் நமக்கு முடியும் இந்த சத்தியத்தை சொன்னீங்க எப்ப சத்தியம் பேசணும் சொல்லுங்க அதை சொல்லவே இல்லையா நீங்க இப்படிலாம் கேப்ப எனக்கு தெரியும் அதனால அங்கிர சொல்றாரு நித்தியம் நித்யம் அப்பப்ப சத்தியம் பேசுறதுல ஓகே நித்யம் நித்யம்னா ஆல்வேஸ் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசணும் இந்த நித்தியம் வார்த்தையில எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நித்தியம் சத்தியனே நித்தியம் தபா நித்தியம் பிரம்மச்சாரியே நித்யம் சமயக் ஞானேன எல்லா இடத்துலையும் சத்தியம் நித்தியம் நித்தியம் போட்டுக்கணும் அப்பதான் கரெக்டா வரும் நமக்கு அபியாசம் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா நாலாவது வரியில போட்டிருங்க பசியந்தி பசியந்தி எதையாக சாதகர்கள் சத்தியத்தை தேடுபவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள துடிப்பவர்கள் மோட்சத்தை பிரதானமாக வாழ்க்கையில் கொண்டவர்கள் இதுதான் என்னுடைய அப்படின்னு சரியான திசையை தேர்ந்தெடுத்தவர்கள் ஓகே டிசிப்ளின் இருக்கிற அந்த மாதிரி மோக் கோல் லட்சியம் குறிக்கோள் என்ன தெல்ல தெளிவா ராத்திரி எழுப்பி கேட்டா கூட அந்த பக்கம் வரணும் ராத்திரி பகலமா நமக்கு வந்து அந்த லட்சியத்திலே இருக்கணும் ஒருத்தர் அவர் வந்து பழைய சின்ன மிஷன் பொறுப்பா இருந்தார் அவர் அந்த காலத்தில் கட்டோப்பு நிமிஷத்தை எத்தனை தரவுக்கு கேட்டுருன்னு தெரியுமா ஆச்சார கிட்ட இது பண்ணியிருக்கா இது பண்ண இப்ப என்ன என்னவோ மிஸ்ஸிங் ஆறா மாதிரி இருக்கிறது சம்திங் ஒன்னும் பண்ண முடியல அப்பதான் நமக்கு பிராபலத்தம் அவ்வளவுதான் போல இருக்கு சாமி அவரே பேசி அவரே முடிஞ்சுட்டார் பெரிய ரிச் எல்லாம் ரெண்டு கம்பெனி வாங்கிட்டாரு எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே எல்லாம் ஓகேன்னா என்ன இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது ஏதோ இருக்கிறது அப்பப்போ ஏதோ பேசுவாரு இன்கம்ப்ளீட்டா இருக்கா மாதிரி இருக்கிறது அப்படின்னு அப்போ அவங்க நிச்சயம் பண்ணாதவர்கள் மோட்சம் எனது லட்சியம் என்றது நிச்சயம் பண்ணாதவர்கள் மோட்சம் எனது நிச்சயம் செய்தவர்கள் உறுதி செய்தவர்கள் யாருஹி சரியான டைரக்ஷன் திசை கிடைச்சக்கூடோ அவனுக்கு பேரு யதினா சன்னியாசி இங்க நீங்க கூட சன்னியாசி தான் நீங்க கூட யதி மோட்சம் எனது குறிக்கோள் கோல் அப்படின்னு யார் இருக்கார்களோ அப்படின்னு எடுத்துக்கொண்டவர்கள் யாரோ சன்னியாசி கிடைச்சுன்னா வெரி குட் ஓகே எல்லாருக்கும் சன்னியாசி வர முடியாது வரவும் முடியாது ஆசிரமம் ஆல்சோ இதுக்கு கோல் எடுத்துக்கலாம் ஏன் ஆசிரமம் சொல்லிட்டே அப்புறம் என்ன ஆசிரமத்துக்கு எதுக்கு போறோம் மோட்சத்துக்கு போறோம் யுவர்சோ ஆசிரமம் கிரகஸ்திரம் அதனால கல்யாணம் சொன்ன என்ன அர்த்தம் மங்களம் அர்த்தம் கல்யாணம் சொன்னாலே மங்களம் எது கல்யாணம் பண்ணிட்ட மங்களத்துக்கு தான் எது மங்களம் மோட்சத்தை கொடுக்கிறது மங்களம் மோட்சத்தை கொடுக்காதது அமங்கலம் அப்ப அது கல்யாணம் கிடையாது அக்கல்யாணம் சொல்ல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு மோட்சத்துக்கு சொல்றீங்களா அம்ம மோட்சத்துக்கு தான் எதுக்கு அப்ப சன்னியாசம் பண்ண சொல்றீங்களா சன்னியாசம் பண்ண சொல்ல கிரகஸ்தாசிரமும் பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல் நீ நிஜமாவே குரோத் வர்றதுக்கு அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு உள்ளர போயி அடி உதெல்லாம் பட்டு எல்லாம் பண்ணி ராக தோஷம் எல்லாம் பண்ணி சரி பண்ணி எல்லாம் பண்ண இதுதான் கரெக்ட் அப்பவே சொன்னார் இப்ப வந்துட்டு என்ன ஆகும் இப்ப வந்துட்டு உனக்கும் கஷ்டம் சமுதாயத்துக்கும் கஷ்டம் அதனால பெஸ்ட் மார்க்கம் உறுதி செய்யப்பட்ட மார்க்கம் மெச்சூரிட்டி கிடைக்கும் ஓகே எப்ப மெச்சூரிட்டி கிடைக்கும் கிரகஸ்தாசிரமம் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த ஞானம் வந்ததுன்னா நீங்க கேட்டுக்கணும் அதனால இது வந்து क्या बहुत कृष्णा गीत ओके स्यूसिक्यूसिक विटे அந்த பக்கம் டான்ஸ் ஊற்றுவான் போவான் நிச்சயம் அவனுக்கு தோஷ சீனஹா கஷீணமாயிடும் தோஷம் சீனமாயிடும் என்ன தோஷம் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் ராகு தோஷம் ராக தோஷம் ராக அண்டு துவேஷ தோஷம் ஓகே இது எவ்வளவு நிவர்த்தி ஆகிறதோ நீங்க ஆத்ம ஜானத்தை அடைய முடியும் ஓகே அதனால இந்த உலகம் வந்து ராகத்வேஷம்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு சோர்ஸ் ஆஃப் ஜாய் இப்ப எனக்கு இந்த உலகம் சந்தோஷத்தை கொடுக்குறது அது சரியா இந்த உலகம் எனக்கு துக்கத்தை கொடுக்குறது அது சரியா ரெண்டு ராங் ஓகே என்ன ராங் அப்ப இந்த உலக எதுதான் அப்ப என்ன சொல்ல வரீங்க வேர்ல்டு இஸ் வாட் வேர்ல்ட் இஸ் வேர்ல்டு அப்போ ஊ இஸ் சோர்ஸ் ஆஃப் ஜாய் ஊ இஸ் சோர்ஸ் ஆஃப் ஜாய் எது என்னுடைய ஜாய்க்கு சோர்ஸ் எது ஏன் ஐம் ஓகே source of sorrow I am ஐம் சந்தோஷத்துக்கு நீதான் துக்கத்துக்கு நீதான் உலகம் கிடையாது முதல்ல இதை புரிஞ்சுட்டான் எத்தனையோ விஷன் சேஞ்ச் ஆயிடும் இல்லையே இல்லையே எங்க வீட்டு பக்கத்துல இருக்க நான் பக்கத்தில் கொடுக்கறவங்க கொஞ்ச நேரம் தான் கொடுக்க முடியும் அதே கொடுக்கிறதுக்கு என்ன எப்படியாவது ராகத்வேஷ ராகத்வேஷம் அகங்கார அகம் துக்கேது அகம் சுகேத்து பிரவர்த்தி நிவர்த்தி பிரவர்த்தி நிவர்த்தி வாங்கும்போது சந்தோஷம் அதற்கு கொடுத்துட்டா சந்தோஷம் பிரவிறத்தி முதல்ல ஆர்டரா பழைய பைக் கொடுத்துட்டு புதுவு பைக்கு வாங்கினா சந்தோஷம் பழைய மிக்ஸி கொடுத்துட்டு புது மிக்சி வாங்கின சந்தோஷம் பழைய பைக்கு தூக்கி போட்டு புதுவு போய்க்கு வாங்கினேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் சந்தோஷம் பிரவிறத்தி நிவர்த்தி பிரவிறத்தி நிவர்த்தி ஏதாவது உன்னை கொடுக்கணும் என்ன வாங்கணும் உண்மையில சந்தோஷம் ஓகே அதனால டிவி நியூ டிவி ஓகே வாஷிங் மிஷின் வாங்கினா ரெண்டு நாளைக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் கூட இல்ல வாங்க வந்த பூசல வந்தது அப்போ the world முழுக்க spoil பண்றது 3 lady okay எங்க 3 lady <laughs> எங்க அது நோ மிஸ் no. கன் -con Confusion misunderstanding misuse the three miss தான் world முழுக்க spoil பண்ணிட்டு இருக்க okay அப்போ so இது exchange பண்ண சந்தோஷமால தோஷக ௧ீணம் தோஷன ராகத் ദ്വേഷతే ദ്വേഷത ௧ീണം പനിനവൻ அவன் பஷ்யந்தி அவன் பார்க்கிறான் அவன் அடைகிறான் அவன் அறிகிறான் எத அப்படின்னா ஆத்ம சந்தோஷம் எப்படிப்பட்ட ஆத்மா அடுத்த சொல்ல ஜோதிர்மய சுப்ரகா சுப்ரகா சுத்தமான தூய்மையான அந்த சுப்பிரகாசமான சைத்தன்யத்தை அடைகிறான் எம் அந்த சரீரே சுப்ர ஜோதிகி எங்க அடைகிறான் எங்கேயும் போயில் தன்னுடைய ஹிருதயத்தில் தன்னுடைய சரீரத்தினுடைய ஹிருதயத்தில் அடைகிறான் இருக்க அந்த ஒவ்வொரு இருக்க பிரதிபோத விதித்த அந்த எண்ணத்து மூலியமா சார்ஜ் பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிச்சு அந்த சைத்தன்யம் அகம் அந்த சைத்தன்யம் தான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி நான்கு விதமான குட் குவாலிட்டி வர்றதுனால இதெல்லாம் அடையறான் அப்படி சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றது இதே கண்டினியூ பண்றது சத்தியமேவ ஜெயத்தே சத்தியமேவ ஜெயத்தே சத்தியம்தான் ஜிக்கும் சத்தியம் தான் ஜெயிக்கும் ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் ஒரு இதுல கேள்வி பதிலுக்கு சத்தியம் தான் அப்பட்டமான பொய் உலகத்திலே பெரிய பொய் எது சத்தியமேவ ஜெயத்தே சத்தியம் தான் ஜெயிக்கும் எனக்கு தெரியாத சத்தியமா ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை கொஞ்சம் முன்ன பின்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் புரியுது இவரால உண்மை பேச முடியாது அதனால எத்திக்கல் சத்தியம் வந்து விவகாரிக சத்தியம் பிலாசபிக்கல் சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் ஓகே அதனால வாய்மை இங்க வந்து பாரமார்த்திக சத்தியத்தை பத்தி பேசல விவகாரிக்கத்திலேயே நீ சத்தியமா இருந்தாதான் பாரமார்த்திக சத்தியத்தை அடைய முடியும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் சத்தியம் பிரம்மம் சத்தியம் ஞானம் சத்தியம் பிரம்மம் அனந்தம் சத்தியம் அது பாரமார்த்திகம் அப்போ ஹரிச்சந்திரன் வெற்றிக்கு என்ன காரணம் தான் கோடி கணக்கில் ரூபா போட்டு என்ன பண்ண கோடி கணக்கெல்லாம் ரூபா போட்டு உள்ளது நீ இப்ப ஒரு உதாரணம் சொல்லுவாரு பல கோடி ரூபாய் போட்டி செலவு சிம்பிள் ஒரு உதாரணம் இருக்குமபுத்திர ஒருத்தர் தர்மபுத்திர வாய்மையே தன்னுடைய கொள்கையா வச்சிருந்தார் பேசுவார் ஒரு நெருக்கடியான நிலைமையில் என்ன பண்ணாரு சாரட்டு தரையில் ஒண்ணு இப்ப தர்மபுத்தர் இருக்கு சாரட்டு கீழே வந்து என்னுடைய பைக்ல நான் போகும்போது போய் பேசினா எங்க போகும் அகண்ட குவிக்க ஆண்டு கலிபோரியா அந்த பக்கம் போயிடும் கீழ பூமி கீழே போயிடும் நம்ம போய் சொல்லு அதனால இப்போ டிசீஸ் இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிசீஸ் இருக்கு ஒரு டிசீஸ் வந்து பெயின் கொடுத்துட்டே இருக்கும் ஓகே அந்த மாதிரி டிசீஸ் இருக்கு இன்னொரு டிசீஸ் இருக்கிறது நமக்கு பெயினே தெரியாது எது பெ கூடாது இருக்கிறது ரெண்டு டிசீஸ் எது பெஸ்ட் டிசீஸ் பெயின் கொடுத்தா தான் நான் அதுக்கு ரெமெடி கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் கேன்சர் எனக்கு தெரியாம இருந்தா ஒரு நாள் சொல்லாமலாம் போயிடும் அப்போ டிசீஸ் பெயின் கொடுத்தாலும் அது குட் டிசிஸ் ஓகே அப்ப நான் பொய் பேசினா எனக்கு கில்ட்டியா வருது பெயின் இருக்கிறது சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படினா அப்படின்னா யுவார் த கரெக்ட் புருஷா கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஒண்ணுமே தெரியலதே தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியல அது சைலன்ஸ் கேன்சர் மாதிரி புரியுதுல இல்ல நீங்க சொன்னீங்க நாளைக்கு வந்து எந்த விதத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மைண்ட் எனக்கு புய் பேசறதுன்னா மைண்ட் டிஸ்டர்ப் மட்டும்தான் ஜ அப்படி சேவ ஜ இது போட்டமே சத்தியம் அதனால எனக்கு என்ன அந்த சத்தியம் ஜெயிக்கிறது மோட்சத்துக்கு போகணும் ஓகே அதனால வேல்யூஸ் இருக்க இந்த வேல்யூஸ் வச்சிருக்கு நீ பொய் பேசி கம்ஃபர்ட் அடையலாம் கம்ஃபர்ட் இருக்கலாம் பிசிக்கல் பாடிக்கு வேண்டிய கம்ஃபர்ட் கிடைக்கும் இவர் மென்டல் பாடிக்கு வேண்டிய கம்ஃபர்ட் எவ்வளவு வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்றமோ அவ்வளவு தூரத்துக்கு இவர் மென்டல் பீஸ் எவ்வளவு தூரத்துக்கு பண்புகள் நமக்குள்ள வருதோ அதை பொறுத்து மனசுல சாந்தி பிரசாதம் கிடைக்கும் மனப்பிரசாதம் அதனால வெரி வெரி இம்பார்ட்டன் வீட்டில் சாதாரண பழமொழி சொல்லுவாங்க வாய்க்கு போஜன் கிட்டாதா போய் பேசாத சத்தியின் சக்கர பொங்கல் அப்படின்னா அதனால மைத்ரேய பிராமணம் இருக்கிறது மைத்திரை பிராமணத்தில் வந்து அவருக்கு ரெண்டு அப்படி சொல்லுங்க அதுல என்ன சொல்ல வருது என்ன மைத்ரே காத்தியாயினி மைத்திரே கிட்ட சொன்ன ரெண்டுத்தையும் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன் பாரு காத்தியாயினிக்கும் கொடுத்துட்டேன் உனக்கும் கொடுத்துட்டேன் சமமா கொடுத்துட்டேன் அவன் வந்து சும்மா வாங்கி அவன் வந்து காதியானி எல்லாம் கணக்கு எல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் போயிட்டு வாங்க எங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்ட்டா காந்தியானி மைத்திரியை கேட்டா ஓகே இந்த சொத்துனால நீங்க போறன்னு சொல்றீங்களா அந்த விஷயம் இதனால கிடைக்குமான் உலகம் முழுக்க இருக்கிற ஹோல் எர்த்துல கிடைக்கிற இரண்டம் கோல்டு அவ்வளவு கிடைச்சாலும் அதுல பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது மன நிறைவு அடைய முடியாது முழுக்க வந்தாலும் மன நிறைவுடையாது பூர்ணத்துவம் அடைய முடியாது மைத்ரேயி அப்ப எனக்கு மாத்திர இந்த சொத்து சொத்து என்னது பசுமாடு நீங்க போயிடுங்க அந்த உபநிஷத்து ரகசிய எங்களுக்கு சொல்லப்படாதா லேடிஸுக்கு இல்ல யாருக்கும் சொல்லல நான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங் எனக்கு ஒரு சிக்ஷன் கூட கிடைக்கல நீ நீயே கிடைச்சுக்கணா வா இல்லையா ஆனா ஓய்வுக்கு சொல்ல முடியாது சிஷியான சொல்ல முடியும் ஓகே அப்ப சொல்றாரு ஆத்மாவா அரே திருஷ்டவ்ய சரோத்ரவ்ய மந்தவ்யா நிதித்தியாசன தவ்யா இந்த ஆத்மாவை நீ நிதித்தியாசனம் பண்ணணும் சிரவணம் மன்னனு நிதித்தியாசனம் பண்ணணும் அப்பதான் இது ஜெயிக்க முடியும் என்ன சொல்ற வேல்யூஸ் இருந்த என்ட்ரி கேட்டே இருக்க முடியும் வித்தத்தினால நீ மனச அடைய முடியாது அதனால சத்தியம் ஏவ ஜெயத்தே ஏவ காரம் பொய்யினால அடைய முடியாது அப்படி எம்பசைஸ் பண்றது ஓகே இது அதனால ஞானத்துக்கு போறது இருந்தா கூட ஜீவன் கூட சத்தியம் முக்கியம் அப்ப உபாசகர்களுக்கு சத்தியம் முக்கியம் கர்மயோகிக்கு சத்தியம் முக்கியம் எல்லாருக்கும் சத்தியம் முக்கியம் சத்தியம் ஜயத்தே அதனால இங்க என்ன சொல்றது ஒன்னு ரெண்டு பதினொன்னு மந்திர சொல்லுது முதல்ல முதல் முண்டகத்தில் பேசணும் இரண்டாவது கண்டத்தில் அதுல பதினோராவது மந்திரம் அந்த ரூட் இருக்கிறது சுக்ல கதி உபாசகர்கள் தன்னுடைய நல்ல தீவிர உபாசனை பண்ணி சுக்ல கதிக்கு போனாங்க அந்த ரூட்ல போயிட்டா அங்க வந்து உங்களுக்கு கிரமமுக்தி கிடைக்கும் கிரமமுகி கிடைக்கும் எடுப்பாரு ஒரே நாலு உபநிஷத்து கேட்டலாம் ஒரே நேரத்தில் பிரின்சிபல் உபநிஷத்து ரெண்டே கிளாஸ்ல முடிச்சுடல சொல்ற ஆளு பெரிய ஆளு பிரம்மாஜி சதுர்முக பிரம்மாஜி கிரமமுக்தி கிடைக்கும் அதனால அப்படி கிரமமுக்தி அடையற கூட சத்தியம் கேட்டு தேவையான தேவையான தேவையான மார்க்கம் அதுக்கு வாய்மை வேணும் வாய்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப ஜீவன் முக்தி அடையிறதுக்கும் வாய்மை வேணும் வாய்மை தேவை கிரமமுக்திக்கும் வாய்மை தேவை ரெண்டுத்துக்கும் தேவை அப்ப தேவையான பந்தா சத்திய வித்ததா வித்ததா தேவையான மார்க்கம் தேவையான மார்க்கம் அந்த சுக்குலகதி மார்க்கம் எட்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணா சொல்ல போறே போறவனுக்கு உபாசகர்கள் நல்ல உபாசகங்கள் ரொம்ப கஷ்டம் அது அந்த உபாசக பண்றது ஓகே அதனால ஜீவன் முக்தி இங்கே நம்ம கண்டு முன்னாடி அடையணும் ஓகே தேவையான பந்தாகா சத்தியேன விததா தேவையான மார்க்கம் இந்த தேவையான மார்க்கம் ஆல்சோ சத்தியத்தினால் அமைக்கப்பட்டுள்ளது ஓகே அந்த பாதை எப்படி இருக்கிறது சத்தியம் என்ற பாதையினால் அமைக்கப்பட்டிருக்கிறது உபாசகர்கள் ஆத்த காமாகி ரிஷயா ஏன ஆக்கிரமந்தி ஆக்கிரமந்தி ஏன ஆக்கிரமந்தி அப்படின்னா அவர்கள் பிரம்மலோகத்தை அடைகிறார்கள் யார் அடைகிறார்கள் ஆப்த காமாக இருக்கிறது விஷய சுகங்கள் ஹி விட்டவர்கள் உலக விஷய உலகத்தினுடைய ஆசைகளை விஷய சுகங்கள்லாம் விட்டவர்களாகிய உபாசகர்கள் அவர்கள் வந்து ரிஷயகா அவர்கள் எங்க போறுகிறார்கள் எத்தனை எத்தனை பிரம்மலோகத்திற்கு செல்கிறார்கள் ஓகே அது எப்படிப்பட்ட அது எப்படிப்பட்டது சத்தியச பரமம் நிதானம் அஸ்தி சத்தியச பரமம் நிதானம் அஸ்தி பரமம் நிதானம்னா தையஸ்ட் பெனிஃபிட் ஹையஸ்ட் பெனிஃபிட் எது ஹையஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னா பிரம்மமா அடையிறது அகம் பிரம்மாஸ்மி பூர்ணத்துவம் அடையிறது மன நிறைவு அடைகிறது மனசாந்தி அடையிறது அதுதான் ஹையஸ்ட் அது எதனால் அடையிறது சத்தியத்தினால் சத்திய அஸ்தி சத்தியத்தினால் அடைகிறார்கள் அப்போ சத்தியவான் யாரோ அவன் தான் அடைய முடியும் அதனால வாய்மை என்றது நம்ம சாதாரண விஷயம் இல்லை அப்ப நம்ம பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும் சொற்களை வந்து ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் உங்ககிட்ட வைர கற்கள் வந்து இந்த வைர கற்கள் பார்த்திருக்கீங்க நீங்க ஓகே கீ திருக்கும் அந்த தோடில் வந்து வைப்பாங்க ஓகே அதை வந்து இப்படி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அது வந்து ஒரு பத்து கோடி வச்சுக்கோ இந்த வயிற்றா டைமண்ட் ஸோ பியூட்டிஃபுல் டைமண்ட் இந்த டைமண்ட் இப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ எப்படி எடுத்துட்டு போவேன் எப்படி எடுத்துட்டு போவோம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருவோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் கேர்ஃபுல் எங்கயா ரொம்ப தூரம் போகணும்னு நகையெல்லாம் கட்டிட்டு பிறந்திருக்கோம் சில பேர் அபிஸ்து மாதிரி அந்த ட்ரெயின்ல சொல்லுவா அந்த பேகல வச்சு அந்த நகைய சொல்லக்கூடாது ட்ரெயின் பொது இடத்துல சொல்லக்கூடாது ஓகே நீ அலர்ட்டா இருப்ப அவன் அலர்ட்டா இருப்பான் அதனால ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாக்கிரதும் சொற்களை பயன்படுத்துறதுல ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லன்னா நமக்கு இந்த சத்தியத்துக்கு போறது இந்த சத்தியம் முக்கியம் வவகாரிகத்துல சத்தியம் இருக்கணும் அப்பதான் பாரமார்த்திக சத்தியத்துக்கு இட்டுட்டு போக முடியும் உண்மையான சத்தியத்துக்கு நம்ம இட்டுட்டு போக முடியும் அதனால இது எல்லாத்துக்குமே இந்த சத்தியம் ரூட்டு சத்தியமேப ஜெயத்தேகே எங்கயோ பார்த்திருக்கீங்களா எங்க டெய்லி பார்ப்பீங்க டெய்லி பார்க்க ஒரு இடத்துல வச்சிருக்கான் ஓகே இது ஒண்ணுதான் நேரு கவர்மெண்ட் செஞ்சோம் அவனுக்கு தெரியாமையே செஞ்ச புண்ணியம் இந்த மண்ணில் பிறந்ததுனால செய்ய வேண்டிய ஒரு தர்மம் ஓகே அது எங்க பாக்குறீங்க கரன்சில இருக்கு சத்தியமேவ ஜெயத்தே சத்தியமே ஜெயத்தை புரியுதா அதை பேஸ் பண்ணி தான் சத்தியமே ஜெயத்தை என்ன சத்தியமே ஜெயத்தை சத்தியம் தான் ஜெயிக்கம் இது நம்ம நாட்டோட மோட்டோ தப்பி வந்திருக்க மோட்டோ சத்தியமேவ ஜெயத்தை அதனால சத்தியம் தான் அந்த சத்தியத்தை நம்ம சத்தியத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நீரஸ்ட் இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய சோ நம்முடைய பிரயாணம் சரியா இருக்கணும் அப்போ நாம வேதாந்தி பிரம்மச்சாரி ஸோ வேதிக் ஸ்டூடெண்ட்டு இந்த வாக்குல இருக்கிற விஷயத்தை ஜாக்கிரதையா கடைப்பிடிக்கணும் விமுச்சியத்தை அங்க சொல்லிச்சு அந்நா அந்ய வாசா விமுட்சிய சோ தேவையில்லாத விஷயத்தை அதாவது எது விஷயமோ அது பேசணும் அங்கு உபனிஷம் சொன்னது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு அங்க வந்து ஆத்ம சமஸ்தம் மனக்கிருத்துவா நகிமிச்சு தப்பிச்சு அனாத்ம விஷயத்தை பத்தி பேசாம இருக்கிறது அது வந்து குவாலிட்டி அது குவாலிட்டி கண்ட்ரோல் அதுக்கு முன்னாடி விவகாரத்தில் இருக்க சத்தியத்தை பேசறது கண்ட்ரோல் அதனால நம்ம சொல்லும் போது பேசும் ஜாக்கிரதையா நம்ம பேச்சு கொடுக்கணும் ஓகே பேசும்போது வரேன்னு சொன்னா வந்து பி கேர்ஃபுல் ஏன்னா இது முடிஞ்சோட சிலதெல்லாம் கேட்பேன் அவ்ளதான் சொன்னத கொடுத்துனால நீங்க என்ன சொல்றது ஹாஸ்டல்ல படிச்சுட்டு எல்லாம் பெருசா ஆகி வந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்தான் பையனே இப்பெல்லாம் பார்ட்டி உண்டு தெரியுமா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்பியா பார்ட்டியிலா நோ பண்ண பாப்பா சீட்டிங் பண்ணுவேன் நோ பாப்பா எதுவுமே கிடையாதுப்பா எனக்கு ஓகே என்ன ஹாபிட்ஸ் தான் இருக்கு உனக்கு அப்படி சொல்லு ஒரே ஒரு ஹாபிட் ஒன்லி ஒன் ஹாபிட் போய் தான் பேசுவேன் ஓம் பூர்ணமத பூர் நமிதம் पूर्ण से पूर्णमाधमेवशिष्य ओं शातिशा शाति हरि वो गुरुभ्यो नमः हरी वो